வணக்கம் லட்சி ஒரு முத்து வழங்குபவர் அறிமளம் இன்று எண்ணூற்று தொன்னூற்று ஆறாவது முத்தாக உதிரிகிறது எழுதியுள்ள மொழிபெயர்ப்பு என்ற கட்டடையிலிருந்து சில பகுதிகள் நூறு வருடத்து விஷமங்களை விடவும் தியானத்தில் கழிக்கும் ஒரு நாள் சிறந்தது இந்த சூத்திரத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் கண்டம் என்ற வார்த்தையை சரியான வார்த்தை அல்ல அதுதான் மேற்கத்திய மொழிகளில் சொல்லும் போது ஏற்படும் பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தின் மேல் கூர்மையான கவனத்தை செலுத்துவது என்று பொருள் தியானம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த பொருளில் புத்தர் பயன்படுத்துவது இல்லை தியானம் என்பது மனம் கழிந்த ஒரு நிலை ஒரு நிலை கண்டம்ளேஷன் என்ற வார்த்தையின் பொருளுக்கு மொழிபெயர்ப்பு ஆகாது இந்த சிக்கலை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது மொழிபெயர்ப்பாளர்களின் சிக்கல் வேறு எந்த வார்த்தையும் கிடைக்காததுதான் தியானம் என்பது மொழிபெயர்க்க முடியாத சில வார்த்தைகளில் ஒன்று சீன மொழிபெயர்ப்பாளர்கள் புத்திசாலிகள் அந்த வார்த்தையை அவர்கள் மொழிபெயர்ப்பது இல்லை தியானம் என்பது சீன உச்சரிப்பில் என்றாகிவிட்டது அதை மொழிபெயர்க்கவில்லை தியானம் என்பது சமஸ்கிருத வார்த்தை புத்தர் சமஸ்கிருதத்தை பயன்படுத்தவில்லை பாலி மொழியில்தான் அவர் பேசினார் பாலி மொழியில் தியானத்துக்கு ஜுகான் என்பது உச்சரிப்பு சீனர்கள் அதை ஷா அன் என்றார்கள் அந்த வார்த்தையை மொழிபெயர்க்க முடியாது என்று உணர்ந்து கொண்ட சீனர்கள் ஒர்த்தார்கள் விவரித்துவிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தார்கள் அப்படியேதான் ஜப்பானிய மொழியிலும் நடந்தது ஜப்பானுக்கு போன ஷா அன் என்ற சீன வார்த்தை என்றாகிவிட்டது முதலில் ஜான் பிறகு ஷான் அதன் ஜென் இத்தனைக்கும் அந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்படவில்லை சில வார்த்தைகளை மொழிபெயர்க்காமல் விட்டுவிடுவது மேற்கத்தியர்களுக்கும் நல்லதுதான் ஏனென்றால் ஒரு மொழியில் இருக்கும் சில வார்த்தைகளுக்கு பிற மொழி ஒன்றில் சரியான வார்த்தை இல்லாமல் போய்விடுகிறது எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அந்தந்த மொழியில் அந்த வார்த்தைகளுக்கு என சில உட்பொருள் வந்து ஒட்டிக்கொள்ளும் தியானம் வேறு கண்டம்ப்ளேஷன் வேறு கண்டம்ப்ளேஷன் என்பது எண்ணத்தின் பரிசுத்த வடிவம் தியானம் என்பது எண்ணங்களை கடந்து போய்விடுவது பரிசுத்தமான எண்ணத்தையும் கடந்து போய்விடுவது எல்லா எண்ணங்களும் முடிந்து போன நிலைக்கு போய் சேர்ந்து விடுவது பரிபூர்ணமான பிரஜ்னியாகி போவது ஆனால் அப்போது பிரஜ்னிக்கு எந்த வருடத்து விஷமங்களை விடவும் தியானத்தில் கழிக்கும் ஒரு நாள் சிறந்தது என்கிறார் புத்தர் ஒரே ஒரு நாள் போதும் இருபத்தி நான்கு மணி நேரம் தியானத்தில் இருந்தால் அது போதும் புத்தராகி போகலாம் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் தியானத்தில் இருப்பது வெகு சிரமமான காரியம் மகாவீரர் சொல்லியிருக்கிறார் 48 நிமிடம் தியானத்தில் இருந்தால் கூட போதும் என்று என்னுடைய கணக்கும் அவ்வளவுதான் நாற்பத்தெட்டு நிமிடம் தொடர்ந்து மனம் கழிந்த நிலையில் இருந்தால் போதும் ஞானம் பெற்றுவிடலாம் ஆனால் சாதாரணமாக இந்த மனம் சில வினாடிகள் கூட சுதாரித்து இருக்க முடிவதில்லை நிமிடங்களை பற்றி பேசி என்ன பயன் முயன்று அமைதியாக உட்கார்ந்துவிடும் பக்கத்தில் ஒரு கைகாலத்தை வைத்துக்கொள் சில வினாடிகள் கூட எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்க முடிவதில்லை ஏதோ சில சமயம் வினாடிக்கும் குறைந்த நேரம் எண்ணமற்ற நிலை கிடைக்கிறது என்னமற்ற நிலை அது என்று தெரிந்தவுடனே இந்த எண்ணம் வந்து விடுகிறது ஆகா எல்லாம் முடிந்து விட்டது எந்த எண்ணமும் இல்லை என்ற எண்ணம் வந்து விடுகிறது மனம் தந்திரமாக உன்னை ஏமாற்றுகிறது பின்வாசல் வழியாக எண்ணம் வந்துவிட்டது மௌனமாக கவனித்து கேட்டால் மனம் சிரிப்பது கேட்கும் உன்னை ஏமாற்றி விட்டேன் என்று சொல்லி சிரிப்பது கேட்கும் என்னமில்லை என்ற என்னமும் ஓர் எண்ணமே நன்றி வணக்கம்